ஆசீர்வாத காரணராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு ஆசீர்வாதமா ஆசீர்வதிப்பவரா blesser வாசிக்க வேண்டிய பகுதி எண்ணாகமும் 22 இரண்டாம் தியாயம் பத்து முதல் பதினெட்டாம் வசனம் வரை பிளேயாம் தேவனை நோக்கி சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் ஓவாவின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான் அதற்கு தேவன் பீலையாமை நோக்கி நீ அவர்களோடே போக அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார் ாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி நீங்கள் உங்கள் நாட்டிற்கு போய்விடுங்கள் நான் உங்களோட கூட கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னே மோவாபீருடைய பிரபுக்கள் எழுந்து பாலாக்கின் இடத்தில் போய் பீலேயாம் எங்களோட வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள் பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களாகிய அதிக பிரபுக்களை அனுப்பி அவர்கள் பீலையாம் இடத்திலே போய் அவனை நோக்கி சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடை பண்ண வேண்டாம் உண்மை மிகவும் கன பண்ணுவேன் நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன் நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார் பீலையாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு மறுமொழியாக பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் எதையும் செய்யும் பொருட்டு என் தேவனாய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது என்று சொன்னான் இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே பதினெட்டாவது வசனம் அவன் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் என் ஆண்டவரின் கட்டளையை நான் கூடாது. இறைவனது ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு கீழ்படிதல் ஒரு நிபந்தனை என்பது உண்மைதான் ஆனாலும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்ற பிரதான நோக்கம் அல்ல நம்மை கீழ்படிய செய்வது இன்றைய சுகபோக சுவிசேஷ செய்தியின் அடிப்படை தவறுகளில் ஒன்று இதுதான் பண்டமெண்டல் மிஸ்டேக் காஸ்பல் கடவுளை பிரியப்படுத்த வேண்டும் என்பதே நமது கீழ்ப்பிடுதலின் புனிதமான உயரிய இருக்க வேண்டும் நான் ஆசிர்வதிக்கப்படலாம் ஆசிர்வதிக்கப்படாமலும் போகலாம் ஆனால் உன் கடவுளாகி ஆண்டவர் நானே என்று சொன்னவர் நமது கீழ்ப்பிடுதலை பார்த்து ஆனந்தம் அடைய வேண்டும் அதுதான் முக்கியம் பத்து கட்டளைகளிலே துவக்கமே இதுதான் உன் தேவனாய கர்த்தப்படுத்த வேண்டும் என்பதே நாம் ஆண்டவருக்கு கீழ்பிடிதலுடைய கீழ்படுகிறதுனால் ஆசீர்வாதம் கிடைக்கும் கீழ்ப்படியாவிட்டால் ஆசீர்வாதம் கிடையாமல் போய்விடும் என்பது காரியம் அல்ல கீழ்ப்பிடுதலை கற்றுக்கொள்ள நாம் அடிக்கடி ஆப்ரஹாமிடமே திரும்புகிறோம் ஊர் என்ற நகரில் சொகுசாய் வாழ்ந்து வந்தவன் அவன் ஆனால் அவனுக்கோ நிரந்தரமாய் ஓரிடத்தில் வசிப்பதின் வசதிகளை விட நாடோடியாய் கடவுளுக்கு கீழ்பிடிதலே முக்கியமாய் தெரிந்தது காத்திருந்து பெற்ற ஆசீர்வாதமாகிய ஈசாக்கை விட ஆண்டவருக்கு கீழ்ப்பிடிவதே அவனுக்கு சிறந்ததாய் தெரிந்தது எனவேதான் ஈசாக்கை பலிகொடுக்க சற்றும் தயங்காமல் அவன் புறப்பட்டு சென்றான் மண் பூண் பெண் அதாவது ஃபீல்ட் பிளாக் ஃபேமிலி இதுபோன்ற ஆசிர்வாதங்களை நமக்கு தருவது ஆண்டவரே ஆனால் அவரது மிஷினரி அழைப்பிற்கு நாம் கீழ்பிடிய இவைகளே தடைகளாய் பொழுது அவர் எவ்வளவா ஏமாற்றமடைகிறார் விருந்து விட்டது வேலைக்காரரை அனுப்பி விருந்தாளிகளை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் ஒருவன் சொல்லிவிட்டான் நான் மண்ணை பார்க்க வேண்டும் நிலத்தை வாங்கியிருக்கிறேன் அதை பார்க்க வேண்டும் இன்னொருவன் சொன்னான் நான் ஒரு எருது கழுதைகளை நான் வாங்கியிருக்கிறேன் அந்த எருதை நான் போய் பார்க்க வேண்டும் என்று அவன் சொல்லிவிட்டான் இன்னொருவன் சொன்னான் இப்பொழுதுதான் எனக்கு திருமணமாயிருக்கிறது நான் வரக்கூடாது சொன்னான் கொடுத்த ஆசீர்வாதங்கள் கீழ்ப்படிதலுக்கே தடையலாய் மாறிவிடுகிறது என்பதை பார்க்கும் பொழுது இதுதான் இன்றைய சோக நிலை மிஷினரி பணிக்கு அழைக்கப்பட்ட பலரது சாக்கு போக்கு இவைகளில் ஒன்றுதான் ஏன் ஆசீர்வாதங்கள் தான் ஆசீர்வதிக்கிறவரை விட மாறி கீழ்பி அமைக்க கொடுக்கிற விளக்கம் என்ன தெரியுமா உதவி செய்வேன் முதலாவது கேட்கிறார் our properties not our belongings not ours but ourselves that is what god is interested in nam kadavuluk kilpadiya vittalum avar tamad irakkathinal todandummai aashirvadithukkonde irukkalam anal kadavulud aashirvadhangal namad valigalai aamolippavigal endra nam oru bodhum enni vidakudad god's blessings are not his endorsement of our ways keelpadidhalal varum nanmaigalukkum கீழ்படியாத நிலையில் கிடைக்கும் நலன்களுக்கும் வேறுபாடு உண்டு அரசுக்கு கீழ்படியாமல் வரித்துறையை ஏமாற்றினால் சேமிப்பு கூடும் இவ்விதம் பதுக்கிய பணத்தில் இருந்து கொடுக்கப்படும் காணிக்கைகளும் தசம பாகங்களும் கடவுளுக்கு அருவறுப்பானவை கொஞ்சம் ஒத்து போய்விட்டால் கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து விட்டால் ஒரு சிறிய பொய் எழுதிவிட்டால் லாபம் கிடைத்துவிடும் ஆனால் பாலா கரசன் திரள வெகுமதிகளை வாக்குப்பண்ணிய போது பீலேயா மறுத்து சொன்ன பதில் எந்தும் நம் கண்முன் இருக்க வேண்டும் அவன் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தாலும் என் ஆண்டவருடைய கட்டளையை நான் மீறமாட்டேன் பொதுவாக நாம் சாலைகளிலே செல்லும் பொழுது நமக்கு ஒரு சிக்னல் வரும் ஸ்டாப் அது ரெட் சிக்னல் லிசன் அது எல்லோ சிக்னல் புரொசீட் அது கிரீன் சிக்னல் அதில் ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் நெல் தர்கித்தது போதும் கவனி ஆண்டவர் பேசுகிறார் செல் அவரது தோட்டத்திற்கு உன்னுடையதல்ல உன்னையே ஆண்டவர் விரும்புகிறார் அருமையான வாலிபனே அருமையான வாலிப சகோதரிய உன்னுடைய வாழ்க்கையில் மிஷினரி அழைப்பு என்றோ ஒரு மிகவும் தெளிவாக உனக்கு வந்தது ஆனால் ஏதோ ஒரு காரணத்தை நீ சுட்டிக்காட்டி ஏதோ ஒரு சாக்கு போக்கை சொல்லிக்கொண்டு நீ காலம் தாழ்த்தி இருக்கிறாய். இருக்கிறார் கீழ்ப்படிதல் தான் முக்கியம் கீழ்படிதால் நான் ஆண்டவரை பிரியப்படுத்தும் நீ ஆண்டவருக்கு பிரியமான குமாரன் என்று இயேசு கிறிஸ்துவை போல யோதா நதி கரையிலே அவர் பெற்ற சாட்சி உனக்கு வேண்டுமா ஆண்டவருக்கு கீழ்ப்படி காரணம் கேட்காதே ஒரே ஒரு காரணம் ஆண்டவர் சொல்லிவிட்டார் நான் அதை விசுவாசிக்கிறேன் நான் GOD said it, I believe it, I believe எங்கள் வாழ்க்கையில் விட ஆசிர்வதிக்கிறவரே முக்கியம் என்கிற தாற்பயத்தை இந்த நல்ல எடுத்துக்காட்டின் மூலமாக நீர் எங்களுடைய ஹிருதத்திலே பதித்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கேழ்படியாமல் பல சாக்கு போக்குகளை சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை அப்படியே சமாளித்து கொண்டு போகிற இந்த நீடிப்பு எங்களுக்கு வேண்டாம் ஆண்டு வர குறிப்பான ஒரு இடத்திற்கு வந்து கர்த்தாவே சொல்லும் இப்பொழுது அடியேன் கேட்கிறேன் அதன்படி செய்கிறேன் என்கிற நிலைமைக்கு அர்ப்பணிப்புக்கு வர ஒவ்வொருவருக்கும் உதவி தாரும் இனியும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாய் கீழ்படிய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது உதவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்